ே நினைக்கிற அவன் இடத்துல போய் முக்கியம் இந்த ரெண்டு நமக்கு தேவையா இவன் எப்பொழுதாவது வருவனா வருவனான்னு சாத்து நிற்கிறான் போலதான் தெரியல அவன் இவன் வந்துட்டானே நான் அப்பறம் இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சுடும் என்ன சொல்லும் வீட்டு வாசல்ல போய் நின்றுவோம் இது நமக்கு தேவையில்லை நோயே பட்டோங்கேன் உன்னை காண்டதோர் ஆசையினால் இத்தனை நாடு நான் நோய்வாய் பண்ணிட்டேன் இல்லையே அது கிடையாது உன்னை எனக்கு ஆசையை போனார் கேட்டான் மா பிரி முடியா உபாசனம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது கண்டு தெரிஞ்சுக்க முடியாது என்ன பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது முற்பட்டால் காட்டுகிறான் முடிச்சிருடுது பகவான் கேட்டான் திரு ஆழ்வார பார்த்து இன்னமோ உன்னை காண்பதோ ஆசையினால் ஆசையினால் சொண்டிருக்கிறேன் ஆசைப்பட்டுவிட்டா அவ்வளவு சிரமமா நிறைய பேர் விடுமா என்ன நினைச்சு நீங்க வந்திரு கேட்டான் அழுவா உடனே தெரிவித்த நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகலையே நான் திருக்கணவரது போலேயே நான் பரவா தேவ நடத்த போலயே நான் வியூகா தேவன் நடத்த நான் உன்னிடத்துல என்ன எங்கே கண்டு அடுத்த வரையில தெரிவித்தார் வே ஏய் பொழில் திருவேங்கடவா வேய் இந்த பொழில் சூழ் திருவேங்கடவா என்ன தள்ளிட்டு வந்து தின்னார் அழ்வார் கட்டான் இத்தனாலும் தாயே தந்தை மக்கள் அங்க சுத்திந்து புதிய நான் உன்னை காண்புதோ ஆசினாலே முன்னாடி வந்து நின்று ரே இப்ப யாரான உபதேசித்தாளா இல்ல வேதத்துல இருக்கிற அர்த்தத்தை எல்லாம் எங்க தெரிஞ்சு என் முன்னாடி வந்தீர்ன்னு கேட்டான் பதவான் அழுவா சொல்லிட்டா நான் என்னைக்கு வேதம் கத்தேன் எனக்கு ஏது ஆச்சாரியன் நான் என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஒரு நாள் போனது கிடையாது ஆனா எப்படி தெரியுமா திருவேங்கடத்துக்கு வந்து சேர்ந்தேன் வேயை பொழிசூள் திருவேங்கடவா விரையார் அசாரமா சோலைகள்லாம் இருக்குமா திருவேங்கடத்துல அது குடியடம் அப்படியே அருவிப்பட்டுட்டே இருக்கும் சோலைகள்லாம் வளர்ந்துட்டே இருக்கும் இந்த வளர்ந்த சோலைல புஷ்பங்கள்லாம் நல்ல பரிமளத்தோட இருக்கான் எனக்கு ஒரு பழக்கம் எங்க பார்த்தாலும் நல்ல வாசனையை மொகர்ந்து மொழர்ந்து பழக்கம் அது பெண்கள் தலையில இருக்கிற குற்றமா இருக்கட்டும் தோட்டத்தில் இருக்கிற குற்றமா இருக்கட்டும் எந்தெந்த புப்பத்தையும் அனுபவிச்சே திருவேங்களுடைய இத்தனால எனக்கு பழக்கம் இந்த புட்பத்தினுடைய பரிமளம் பிடிச்சு இழுத்துதா நான் திருவேங்கடத்துக்கு வந்துட்டேன் நான் உன்ன பத்தி தெரிஞ்சு வரல வேதத்தை கத்துட்டு வரல எதை தெரிஞ்சுன்னு நான் வரல விரையார்புயில் வெங்கடவா பகவந்த இந்த பரிமளம் புஷ்பம் பிடிச்சு இழுத்தது மறுபடியும் ஒரு அனுபவத்துக்காக இங்க வந்து எழுதுறா ஒன்ன சேவிக்கிறதுக்காக வந்தேன் கூடாதே அந்த ஜானத்தை கூட நான் இன்னும் பெறவில்லை ஆக நோயை பற்றி எதற்காக உன்னை காண்பதோர் அசையினால் விளையாட திருவெங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நாயாக நானும் உன் திருவடிகளிலே வந்து சேர்ந்திருக்கிறேன் வந்தடைந்தேன் வருவேன் ஆக எதை பார்க்கறதுக்காக உன்னை காண்பதோர் ஆசையினால் உன்னை பார்க்கிற ஆசைக்காக இந்த பரிமளம் பிடிச்ச இழுத்துதான் நல்ல வாசனை புற்றங்கள் பிடித்து இழுக்க இந்த இடத்தில் வந்து சேர்ந்தேன்னு சொன்னார் திருவெங்கடவர் பகவான் உடனே கேட்டான் சரி என்னை வந்து சேர்ந்துட்டேன்னா அவ்வளவு சுலபம் இல்லை என்ன பாக்குறது எதற்காக பாக்கிற நம்பிக்கையோட வந்தீர்ன்னு கேட்டான் ஏன் தெரியுமா நான் மேற்கொண்டு எத்தனையோ பௌஷன்கள் உன்ன பத்தி பாட போறேன் சிறிய திருமணம்ல என்ன பாடிட்டேன் பாரு பெரிய திருமணல்ல என்ன பாட போறேன் பாரு திருக்குறுந்தாண்டகத்துல என்ன பாடுறேன் பாரு திருநெடுந்தாண்டகத்துல என்ன பாடுறேன்னு பாரு பெரிய திருமொழியிலேயே மேல சில இடங்கள்ல உன்ன பத்தி என்ன பாடுறேன்னு பாரு இது எல்லாத்தையும் பாத்தியானா ஏன் உன்ன தைரியமா சேவிக்க வந்தேன் என்ன நீ கேட்க மாட்டேன் ஏ நம்பிக்கையோட வந்தேன்னு நீயே புரிஞ்சு விடுவாய் என்ன சமாதானம் தான் திருவங்கி ஆழ்வார் என்ன பார்க்கணும்னா இப்ப அந்தந்த பிரபந்தத்துல திருவேங்கடத்தை பத்தி என்ன பாடியிருக்கு தெரியணும் என்ன பாடினார் பார்த்தோம்னா இதே பெருமான திருவேங்கடையான சக்தி மற்றொரு இடத்துல பாடார் செம்பனார் கோவில் செம்பொன்செய் கோவில் இந்த திருநாங்கு திப்தேசங்களுக்கு நான்கை நடு நடு திபேசம் செம்பொன்செய் கோவில் அந்த விபதேசத்துல நம்மளாக தெரிவிக்கிறார் மிந்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கே கூப்பிடுறார் ஆழ்வார் வேங்கடமான மின் திகள் கு வேங்கடம மலை மின்னல்கள் மின்னலோட கூடின மேகங்களுக்கு இல்லையா அது இந்த திருவேங்கட மலைக்கு மேல தொட்டுண்டு தொட்டுண்டு போன மின் திகள் குடுமி வேங்கடமலை மேல் அந்த மலைக்கு மேலே வேதனல் விளக்கே மேவிய வேதனல் விளக்கு மேவி கிடக்கிற வேதத்தாலே சொல்லப்பட்ட பகவான் விளக்காக ஒளிபிடுகிறான் என்று பாடினார் ஆழ்வார் திருநுங்கி ஆழ்வார் நடக்கிற இந்த பழக்கம் என்ன பழக்கம்னா ஒரு திவுதேசத்துக்கு பத்து பாட்டு பாடுவார் குறுக்க வேணும்னு விதேசத்தை ஒரு ஒரு பாட்டு பாடுவோம் தான் பண்ணுவார் அழகா பத்து பாட்டு பாட்டு போடுவார் பெருமான நினச்சுட்டே இருந்துச்சு அவர் ஞாபகம் இவர் ஞாபகம் எங்க குறுக்கு குறுக்கு குறுக்க பாடமோ பாடி வச்சிருவோம் இது எவ்வளவு தூரம் பாடிட்டான் திருவரங்கத்துக்கு ஐம்பது பாசனம் அதுல ஒரு பத்து பாசனம் வெறுவாதாள் வாய் வேங்கடமே வெங்கடமே என்கிற நாள் இது தாய்ப்பாசனம் அழ்ுவா தாயா பாசனம் பாடுவார் மகலா பாசனம் பாடியிருக்கார் இந்த இடத்துல தாய் பாசனம் வெறுவாதாள் வாய்கிறவி என் பெண் சொல்றா தெரியுமா வாய் வெறுவதெல்லாம் இருக்கா என்னன்னு வெங்கடமே வெங்கடமே வெங்கடமே என்ன வெறுவாதாள் வாய்கரவி வெங்கடமே வெங்கடமே எங்க நாள் இந்த தாயாவுடைய பாசனம் இது பாட்டு எங்க இருக்குன்னா திருவரங்கத்துக்கு இருக்கிற அம்பது பாசனம் அதுக்கு நடுவுலே வெறுவாதாள் வாய்கரவி வெங்கடமே வெங்கடமே எந்த நாள் என்னொரு பாட்டு வந்து சேர்ந்திருக்கு இல்ல பக்தருடைய கோட்டியா ஸ்ரீரங்கத்துல சுவாமி அழகமனவாலும் ரங்கநாதனுக்குன்னே எட்டு பிறந்தவர் சுவாமி பணம் ஆச்சாரத்தினால பராசர பட்டர் இந்த பட்டர் காரக்ஷேப கோட்டியிலேருடைய திருவேங்கடத்திலேருந்து யாத்திரையா யாரோ பாகவத்தில் வந்திருக்கார் வந்தவர் என்ன பண்ணார் தும்மினார் ஒருத்தரவர் தும்பினா என்ன பழக்கம்னா அந்தந்த ஊர் பெருமாள் வாவா சொல்லிப்பா நாம ஏதோ ஐயோ அப்பா சொல்லிக்கிற மாதிரி அவர்கள்லாம் பெரியவர்கள் என்ன பண்ணுவா இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டா ராமானுஷர் அழ்வாரே கரியனே எனக்கு அந்த ஊர் பெருமாள் பேரை சொல்லிக்கிறாள் இல்லையா என்ன பண்ணார் தும்பினவர் திருவேங்கடம் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னா அந்த கடைசியில் இருந்தவர் பார்த்தார் பட்டார் அவருக்கு இந்த திருவரங்கம் தவிர எதிர்காது அவருக்கு பிடிக்காது ஒரு புத்தம் அவன் ஆனவன் கருவிலே திருவிழாதான் கர்ப்பணி பாக்யன் எழுந்தது திருவரங்கம் செல்லவர்டி ஆரவன் திருவேங்கடம் சொன்னா கருவிலே திருவராட்சேனம் பாக்யம் பண்ணாதவனா திருவேங்கடம் சொன்னவன பாக்யீனம்னா அந்த வட்டலுக்கு திருவரங்கத்துல எவ்வளவு ஆதரச்சி எடுத்துருக்கணும் பார்த்தவர் தான எழுந்திருந்து இங்க கிட்ட வாங்க அவனு சொன்னா அப்படின்னு சொன்னேன் இனிமே இந்த கோட்டியோ காரணம்னா தும்மலம் தான் திருவரங்கம் சொல்லு திருவேங்கடம் எழுந்துடா போய் சேர்ந்திருக்காடு அந்த போய் என்னமோ பராஜர் வட்டரா தப்பி தவறி அவர் கோட்டியில உட்கார்ந்துட்டேன் அவர் படுத்த பாடு தாங்கலைனா போய் நான் திருவேங்கடம் சொன்னா திருவரங்கம் சொல்லல வெயிலா அந்த பேசியிருந்தா அந்த வித்வான் எதுவா அவர் கூட்டா நான் ஒன்னு சொல்லித்தரேன் இன்னொரு தர சீரங்கத்துக்கு எப்ப போறேன்னு கேட்டா சாமி இனிமே நான் ஏன் போறேன் போவே மாட்டேன் சொல்றதுக்கு ஆவான்னு போயிட்டுவா அவசனம் கிட்ட காதோட வந்து ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தார் அந்த பெரியவர் மறுபடியும் சீர்தான் யாத்திரைக்கு வந்தார் இந்த தினம் தேடி பராசர பெற்ற காலக்ஷேம்கு கேட்டா அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டா தும்மன் வரலே வரவழைச்சிருந்தான் அது மறுபடியும் தும்மி திருவேங்கடம் சத்தம் சொன்னார் ஆறு இப்பதான் சொல்லி என்னச்சேன் ஆறு சொல்லக்கூடாது திருவேங்கடம்னு மறுபடியும் அவன் ஆர்வம் தந்தசீல் முதிர்பாக்யான் கருவினை திருவிழா தான் எழுதுனா இந்த திட்டம் வந்து சுவாமி நீச்சுக்கிறத அழகா இருக்கு என்ன வெயிலுறதால் அழகா இருக்கு ஆனா அப்படியே உன்னை கேட்கிறேன் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கா என்னான்னு கேட்டாராம் பட்டம் உங்க திருவங்கி எந்த கல்விக்கும் மேல சமாதானமே கிடையாது திருவங்க பாடினார் தாயார் பாவனையா பாடி இருக்கிற பத்து பாஷன் தாயார் என்ன சொன்னார் திருவங்கிற மகள் திருவரங்கம் திருவரங்கு கட்டப்படுறாள் காது சரியா கேட்கல அவ காதல திருவேங்கடம் விழுந்து வேங்கடமே வேங்கடமே என்று நாள் பெண்ணு சொல்லல பெண்ணு பாசனம் இருந்தா காட்டுந்தாரா பட்டார் பதில் சொல்ல முடியல வந்திருந்தவர் திரும்பாய் ஆனா எவ்வளவோ தூரம் திருவங்கியாழ்வார் இடத்துல இருக்கிறது என்ன ஒரு விபதேசத்தை பாடிடே இருக்க இன்னொரு விபதேசத்துக்கு பாடுவார் எங்க சொன்னார் திருநறையூர் கா நூறு பாஷன் பாடுறான் அதுக்கு குறுக்க ஒரு பாஷனம் பத்து பாஷன் சொல்லு ஒன்பது பாஷன் திருநறையை பத்தி சொல்லிவிட்டார் ஒரு பாஷனத்துல வேங்கடத்தரியை பரிகீரியார் அந்த பாட்டுல திருநறையை ஒப்பிட்டார் பத்து பாட்டு திருமணி ஒரு பாடம் வந்தவர் ஒரு பாட்டை மட்டும் விட்டுடுவார் நாகப்பட்டினம் அவனுக்கு பத்து பாஷனம் பாடுனா என்ன தெரியுமா ஒரே ஒரு பாட்டுலதான் நாக அழகியாருமே வரும் மத்த ஒன்பது பாஷனத்துல திவ் தேச பிரஸ்தாவமே கிடையாது ஆனா கூர்வர்கள் சொல்லியிருக்கிறது பத்து பாஷனும் நாக அழகியாருக்கு எங்க தேடி பார்த்தாலும் பத்து பாஷனத்துக்குள்ளே ஒரு பாஷனத்துல மட்டும்தான் திவதேச பிரஸ்தாபம் ஆஹ் இப்படி எல்லாம் அவரே ஒரு புரட்சி கவிஞர் திருவங்கிய அழுவர் அவர் என்னவனா பண்ணுவார் தான் தோனினபடி பாடுறதுக்கு காரணம் என்ன அந்த ஒரு அதிகாரத்தை சாமர்த்தத்தை வயலாதி மனவாடம் கொடுத்த பெருமை அந்த வைபவத்துல தானே இத்தனை பாஷனும் அழ்வார் பாடிட்டு அப்படி பார்த்தோம்னா ஒரு இடத்துக்குள்ள மத்த இடத்த பாடுவர் இப்படி ஒரு ஒரு பாஷருமா இந்த இடத்துல என்ன சொல்றாருனா பகவான் ஆறு செம்பன்சை கோவிலுக்காக ஆனா சொல்றது எதை பத்தீங்கன்னா மேவிய வேதங்கள் விளக்கை திருவேங்கர் மொழியா ஆறுனா வேதனால் பாடினார் அந்த இடத்துல கொஞ்சம் அடி போட்டு அண்ணா அடியே நடவார் திருமங்கையாழ்வார் ஒன்பதுலி பண்ணிருக்கார் நம்மாழ்வார் அஞ்சு திருமங்கையாழ்வார் ஒன்பது சரணாகி நம்மாழ்வார் திருமங்கியாழ்வார் கூட தொடர்பு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பத்து நாள் இங்க வச்சா தனியா உட்காந்து அனுபவிக்கலாம் அவ்வளவு பாசனங்கள் சேர்த்து சேர்த்து சேர்த்து ரெண்டு ஆழ்வார்களும் அனுபவித்துள்ளார்கள் கதாபாதத்துக்கு அடைய சொல்ல தேவையான விஷயம் கர்ம ஜான பக்தி பிரபத்தி இதுகளுக்குள்ள இந்த ரெண்டு ஆழ்வார் ஒரே அபிப்பிராயத்தை சொன்னது அப்படி ஆச்சரியமான விஷயம் அதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா திருவள்ளப்புரத்துல தெரிவிக்கிறார் அது தெரியுமா திருவேங்கடம் மேய விளக்கை பாடினார் அந்த இடத்துல மறுபடியும் அணை செம்பஞ்சை கோவில் சொன்னது மேவிய வேதனால் விளக்கே விளக்கு அண்ணன் பெருமாளுக்கு நடுவில் அண்ணன் பெருமாள் பெருமாளம் இவர்தான் திருவெங்கடத்துக்கு வெள்ளப்புறமான அண்ணன் கோவிலுக்கு இருக்க சம்பந்தம் அண்ணா இருக்கிற கோவிலுக்கு திருநாங்கூர் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா திருவங்கியாழ்வா ரொம்ப அழுதிருப்பா சொல்ல முடியும் அவ்வளவு சிரமமான திசையில இருந்தது திருநாங்கூர் தேசங்கள் ஓரளவு சில மதநீர்களுடைய உதவியாது இன்னைக்கு நன்னா இருக்கே இருந்தாலும் போறவே போராது அவர் பார்த்தபடி இல்லை இருக்கிறதுக்குள்ள அந்த திருவள்ள நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஏதோ திருவள்ளமுடைய சம்மதம் அது வந்தாலே நன்னா உடனே அர்த்தம் காரணம் என்ன அவர் வரப்பிரசாதி சொன்ன உடனே வரப்பிரசா அப்ப எடுக்கிற கட்ட என்ன எந்த வரப்பிரசாதிதான் மோட்ச பிரதத்தமான வரப்பிரசாதியா இல்ல இவ்வுலகத் வரப்பிரசாதியா இவ்வுலகத் தீன்பத்தை கொடுத்துருக்காருந்தான் கோவில் நன்னா அவர் கூட தன்னை ஜாக்கிய பாத்துக்கொண்டது நாமத்து வந்து பகவானே அந்த திருவள்ள குழம்பு ஏன்னா வரப்பிரசாதி பிரார்த்தனா ஸ்தலம் இது எல்லாம் பேர் சொல்லுவாக்கோ அந்த ஆழ்வார் பாடின பேர்ல போடுது பிரார்த்தனா ஸ்தலம் வரப்பிரசாதி குழந்தைக்கு இந்த வீடு இது கல்யாணத்துக்கு இது படிப்புக்கு இது தனித்தனா நான் புரிச்சு எந்தெந்த தெய்வம் இதான் பண்ணும் யாரும் இது மோட்ச பிரதத்துக்குன்னு புடிச்ச சொல்றதே இல்ல ஆள் புரிச்சாடுறதுக்கோ இருக்கிறதுக்குத்தான் வரைய நாம் பண்ண முடியுமே இதுல அந்த திருவள்ள குழந்தை விதேசத்தை பார்த்தோம்னா அந்த இடத்த ஆழ்வார் அழகா பாடினார் பகவந்த நீ ஆசிரியமா அண்ணா அடியேன் எடரை கடையாயே நீ பண்ண வேண்டி தண்ணி திருவேங்கடம் மேய விளக்கை திருவேங்கடத்துக்கு மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்க விளக்கு இரண்டாவது இடத்தை பாத்து சொல்றேன் திருக்குறுந்தாண்ட ஆழ்வார் திருவேங்கடத்தை பத்தி பாடினார் என்ன பாடினார் இம்மையை மருமதன்னை எனக்கு வீடாகி நின்று பகவான் யார் எப்படி சேவ சாதிக்கிறார் எனக்கு வீடாகி நின்ன மென்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமதன்னை திருமல உருமையானை தன்மையை நினைவார் என் தன் தலை விஷயம் மண்ணுவாரே என் தலைக்கு மேலே அவர்கள் திருவடிகள் படும் ஆர் திருவடி தெரியுமா திருமலை ஒருமையான் இந்த திருமலை அப்பன்றே தனி தான் திருமலை யார் சொல்றானோ அவனுடைய திருவடிகள் என் தலை படும் முடிச்சுட்டா திருக்குருந்தாண்டா போஷனம் அதை ஞாபகம் வச்சிருந்தோம் நம்ம முன்னி பார்த்து சொல்ல எல்லா பாட்டியும் சொல்லுடன் அதுக்கப்புறம் ஒரே அர்த்தம் சொன்னா போற எல்லா பாட்டுன்னு அதே அர்த்தம் தான் அர்த்தம் சேர்த்து சேர்த்து திருமலை ஒருமையானே அத்வினான திருவேங்கடம் உடையா திருக்குருந்தாடன அடுத்து நெடுந்தாண்டம் வந்து சேர்ந்தது அங்க தெரிவித்தார் காடா என்னும் கழிவுறில் சூழ் கடகுரத்தன் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வட திருவேங்கடம் ஏந்தா என்னும் இந்த வட பத்தி பாசனம் பாடுறார் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் வட திருவேங்கடம் ஏந்தா இது பாசனம் இருக்கிற திருநெடுந்தாண்டகத்தே திருக்குருந்தாடம் பெரிய திருமணம் ரெண்டு பாசி இருக்கேன் தான் சொல்லிட்டேன் சிறிய திருமடல் பெரிய திருமணம் சிறிய திருமணம் ஆரம்பத்தில் போய் திருவேங்கடமே திருக்கோவலூரே சீலார் திருவேங்கடமே பாடினா திருமங்கழ்வார் அப்புறம் பெரிய திருமடல் பெரிய திருமண ஆனா தெரிவித்தார் வேங்கடத்தம் வித்தகனை வேங்கடத்தம் வித்தகன் எப்படி இருக்கான்னு தெரியுமா பகவான் தானே மின்னி மழை தவள் வேங்கடத்தம் வித்தகன் மின்னி மழையாக மழை மேகங்கள் தகழக்கூடிய வேங்கடத்தையும் வித்தான் ஆச்சரிய பூதான் பெரிய திரு முடிச்சுட்டார் இப்ப எல்லா பாசனத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஏனோ தெரியல திருவங்கி ஒரே அபிப்பிராயத்தோட தான் திருவங்கடமுடையான பாடுறார் அது என்ன அபிப்பிராயம்னா இந்த ஒரு பாட்டு தாய தந்தை என்னும் தாரமை கேள்வி மக்கள் பார்த்தனே உண்மை காண்பது ஒரு ஆசையினால் சொன்னாரு பகவான் உடனே என்ன கேட்டான் என்ன பார்க்கறது அவ்வளவு சுலபமா இது அவன் கேட்ட கேள்வி ஆஹ் திருவேங்கடமுடியான இடத்துல வந்திருக்கிறபடியாரே அது சுலபம் இது திருவங்கியாழ்வார் சமாதானம் மேதனல் விளக்குங்கடமலைக்கு மேலே ஏத்தப்பத்து வைத்திருக்கிற விளக்கு அழகான ஜோதி உருவமான பகவான் செய்ய சாதிக்கிறான் விளக்குன்னார் வியாக்கியான உடனே எழுதினார் தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளுக்கு ஸ்வயம் பிரகாசமாக மத்தொருத்தனை எதிர்பார்க்காத விளக்கிலே என்ன பண்ணார் திருவேங்கனையான சேவிக்கு போனோம்னா இன்னொருத்தரை எதிர்பார்க்காம நாம சேவைச்சு விடலாம் ஏன்னா விளக்கினுடைய சுவாவம் அது விளக்கு என்ன பண்ணது அந்த இடத்துல எரியது ஏ திருச்சி விளக்க காணும் எரிய வச்சுக்கோ இந்த விளக்கு தான் எரிய ஏ திருச்சி அழகா திரிபோட்டு அந்த வழக்கு எரிஞ்சுன்னா விளக்கினுடைய என்ன பிரகாசத்தா தானே பிரகாசிக்கும் இந்த விளக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு வழக்கே தெரிவிச்சு வழக்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏத்தன வழக்கு தன்னைத்தானும் காட்டி கொடுக்கும் எதிர்பார்க்காமல் தன்னை தானே பிரகாசப்படுத்தி கொள்ளுகிறான் அதனாலதான் விளக்குன்னு முதல்ல வைக்க வேண்டாம் அப்ப அர்த்தம் எனக்கு தெரியுமா அது வந்து நீ எப்படி விளக்கா இருந்து உன்னே பிரகாசப்படுத்திக்கிறியோ அப்ப நான் யார் உதவிய நாடன உன்னை வந்து தேட தெரியுமா வேதத்துடைய உதவிய நாடினா தான் உன்னை தெரிஞ்சுக்கிறது கட்டான் நீ தான் வேதத்துடைய உதவிய நாட வேண்டிய அவசியம் நீயே பட்டாசப்படுத்திக் கொள்ளுகிறாயே பரவார்த்தேவனை சேவிக்கணும்னா வேதத்தோட உதவி வேணும் தேவனை சேவிக்கணும்னா வேதத்தோட உதவி வேணும் ராமகிருஷ்ணா தேவதானங்களை புரிஞ்சிக்கணும்னா புராண இத்திகாசம் வேணும் திருவேந்திரமுடையான சேவிக்கு என்ன வேணும் புராணமும் வேண்டாம் இதிகாசமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் பிரத்யட்ச தெய்வமாக சேவை சாதிக்கிறான் பகவான் அதனால உன்ன சேவிக்கிறது கட்டமில்லை நீ விளக்கானபடியால் பெரிய திருமொழி செம்பம்ஜெய் கோவிலுடைய விளக்கானபடியால் மறுபடியும் திருவள்ள குலத்தின் பாசனத்தின் விளக்குன்னா விளக்கு யாரு எதிர்பார்க்கறது இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் வரும் சரி சுயம்பிரகாசம் சொல்லிட்டாரு அப்ப எதுக்கு வேதனல் விளக்குன்னு சொல்லணும் அந்த அதுக்கு வேக்கையான என்ன பண்ணாருன்னா வேதத்தாலே சொல்லப்படுபவன் வேதைக்க ஒரு விஷயம் மட்டும் வச்சான் நிதானமாடுங்க கொள்கை அவர் தெரிவிக்க முடியாது அனுமானம் பண்ணி தெரிவிக்க முடியாது அறிய முடியும் இப்படி அதிகரம் மகா கிரந்தம் பண்ணினாரு பிரம்மசூத்திரத்துக்கு வேக்கான முதல் நாள் அதிகரணம் விக்யாசாதிகரணம் ஜன்மாத்தியதிகரணம் சாஸ்திரித்வாதிகரணம் சமன்வயாதிகரணம் இந்த நாள் அதிகரணத்திலையும் பிரம்மத்தை வேதத்தை கொண்டுதான் அறிய முடியும் வேறு பிரகாரத்தால அறிய முடியாது என்று ரொம்ப தெரிவிக்கிறார் சுவாமி இந்த நாலு அதிகரணத்திலே நாலே சூத்திரம் பிரம்மஜிக்யாசா ஜென்மாத்தியதா சாஸ்திர யோனித்வாத் தத்துவ சமன்வயாது நாலே சூத்திரம் நாலே சூத்திரம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு சப்தம் இருக்கும் இந்த எட்டுக்கு எட்டு வருஷம் எட்டு வருஷமான கலக்ஷன் பண்ணாதான் இதுல என்ன சொல்லிருக்காருங்கறதே நமக்கு புரியப்படும் முதல்ல என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல மட்டும் சொல்றேன் ஒரு ஆசை வருதான்னு பாக்குறதுக்கா இது விஷயம் என்னால இதை நாம கொஞ்சமான தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல என்ன சொல்லிட்டா சொன்னது தானு ஜெகஜன்மாதிரி காரணமான பிரம்மன் தானு ஜிக்யாசாதி காரணம்னா அசாத்தோ பிரம்ம ஜிக்னாசா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வராந்த பிள்ளை என்ன பண்ணா பூர்ணிமாசம் வேதத்தை முழுக்க கத்துனட்டான் அதுல கர்ம பாகம் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கும் வேதம் முழுக்க கர்மத்தை சொல்லு இதைப் பண்ணு சொங்க இதைப் பண்ணு பெண்ணு கிடைக்கும் இதை கண்ணு அப்ப என்ன பண்ணா இந்த பூர்வாகத்தை தெரிஞ்சுவிட்டேன் உபனிஷத்துக்கள் எனக்கு தெரியலையே இந்த வேதத்தை வச்சுன்னு சொர்க்கத்துக்கு நம்ம ஒன்று இதுக்கு மேல போறதுக்கு இடமே கிடையாதா நித்தியமான மண்டலம் எதுவும் இல்லையா பிரம்மனும் எதுவும் சொல்றாரு அதுக்கு நான் போறதுக்கு வழி என்ன கேட்கறதுக்காக வந்தான் உடனே சொல்லி சாஸ்திரம் தெரிஞ்சுக்க உபனிஷத்து உத்தர பாகம் பூர்வாகம் வேதம் வேதாந்தம்ன்றது உத்தர பாகம் இந்த பின்பகுதி யார் பிரம்மத்தை விசாரிக்கும் கர்மத்தை விசாரித்தது பூர்வபாகம் வேதம் பிரம்மத்தை விசாரித்தது உத்தர பாகம் வேதாந்தமான உபனிஷத்து இப்ப அந்த உபனிஷத்துக்களை விசாரிக்கிறதுக்கான வந்திருக்கா உபனிஷத்தை வச்சுன்னு பிரம்மத்தை தெரிஞ்சுக்க போறான் முதல்ல சொன்னார் ஆட்சேபி சுட்டா வந்த மொத்தம் சமையல் வாய்ப்பு இல்ல உபனிஷத்துக்கு வேதாந்தம் எல்லாம் உங்க பிரம்மத்தை சொல்லவே சொல்லாதுன்னா நம்ம கேட்டோம் ஏன் அது மாட்டி இருந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு போதே நமக்கு என்ன கேட்டேன் இப்ப ஏன் கேட்டோம் ரொம்ப விஷயம் சொன்னா ஏன் தெரியுமா பிரம்மத்தை உபனிஷத்துக்கள் சொல்லாதுன்னு சொல்றேன் நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைகள்லாம் எப்படி ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது நான் நம்மள எப்படி தெரிஞ்சுமா பெரியவர் இருக்க நல்ல விருத்தா படிச்சவர் தெரியாது குழந்தை அது அப்படியே விளையாடின்ற பெரியவர் என்ன பண்ணார் கா தன் வேலையா பார்த்து போய் அந்த பசுமாட்டை எழுத்துன்னு வந்தார் இந்த பார்த்து காமா ஆனையன்னார் பசுமாட்டை அழைத்துவான்னு இது அப்படியே எழுதி வச்சுக்கிறது பசுமாட்டை அழைத்துவான்னு சொன்னார் போனா அது பெரிய தத்துவத்தை எழுத்துன்னு வந்தான் அதுதான் பசுமாடா இருக்கணும் பசுமாட்டை அழைத்துவான்னு சொன்ன உடனே அடுத்து என்ன கம்பத்திலே கட்டுனார் உடனே பசுமாட்டை கட்டி வச்சான் இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்திலயும் பசுமாட்டுன்னு வந்துதான் வைத்து பிரிவத்திகளை வைத்து என்னங்க தெரிஞ்சுக்கும் இல்லையா என்ன முடியும்ழைத்துவான்னு சொல்லி நான் புரிய வைக்கிறதா பிரம்மத்தை கட்டுன்னு சொல்லி நான் புரிய வைக்கிறதா நான் என்ன சொல்லி பிரம்மத்தை புரிய வைக்கிறது போ அதனாலே ஏற்கனவே உள்ள ஒரு வஸ்துவை எந்த சொற்களும் புரிக்காது அப்ப எதை சொல்லு சொல்லிக் கொடுக்க தெரியுமா எதையா நான் பண்ணி பண்ணி பார்த்தா தான் அந்த சொல்லு வஸ்துவ சொல்லுமே தவிர ஏற்கனவே சித்த வஸ்து நல்லா இருக்கு உள்ள பொருளை வஸ்து சப்தங்கள் புரிக்காது நீ இப்ப பிரம்மத்தை விசாரிக்கணும் மந்திரியான உபரிஷ சப்தங்கள் அதை சொல்லவே சொல்லாது வாண்டாது விசாரணமே வேண்டாம் நிறுத்திடுவோம் நமக்கு ரொம்ப சௌரியமா இருந்துடும் என்ன ஒவன் இருக்க வசுவை தெரிஞ்சுக்கிறது குழந்தைக்கு தெரியுமா ஒரு வயசு ஆயிருக்கு தமிழக வயசு எட்டு மாசம் பத்து மாசம் இந்த தாய் என்ன பண்ற தகப்பனார இது உன் தந்தை பக்கத்துல இது ஒன் தாத்தா இது உன்னுடைய பாட்டி இது தமையன் என்ன ஒத்தத்தனா காட்டா இது பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி பாத்தர் தந்தை பிதா மாதா தாத்தா சகோதரி என்ன ஒண்ணுனா சொல்லி பழிக்க முடியாது ராமானுச்சர் கேட்டா அந்த தந்தைய வாவான்னு சொல்லி இழுத்து கட்டி வச்சாதான்னு சொல்லித்தரா பிள்ளைக்கு சொல்றதா தெரியல இந்த மாதா தனக்கு சாட்டி இருக்கிற வஸ்துவ இருக்குன்னு புரிய வைக்கிறாரு எதுவும்சியம்ய பெது உடனே நாம் கேட்டுக் கொள்வோம் அதே போல சாஸ்திரம் வேதத்தை விட ஆப்தம் நமக்கு மொத்தம் கிடையாது அது பார்த்து இதுதான் பிரம்மம் சொன்னால் அதை தட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் இறுதி வேண்டாம் ஒருத்தர் தான் ஆகணும் ஏன்னா உலகத்துல அந்த மாதிரி சப்தங்கள் சொல்றதை நாம கேள்வி கொண்டிருக்கோம் ஆக பிரம்மத்தை சொல்லும் என்ன ஸ்தாபிக்கிறதுக்கு பாடுபட்டு ஸ்தாபித்தார் எதுக்கு இது தனியா உபனிஷத்துத்தான் பிரம்மத்தை சொல்லும் இது முதல்ல சொன்னார் அடுத்தவன் ஆட்சேபிச்சா ரெண்டாவது அதிகரணம் வந்தது ஜென்மாந்த என்ன ஜிகாமிமாடன இதுவனமா எந்த லத்தை சொல்லி பிர புரிய வைக்க போறது உபனிஷத்து ரெண்டாவது கேள்வி கேட்டான் உடனே பெரிய வருஷம் ஜாயந்தே எத ஜாத்தானி ஜீவந்தி தத்யாசுவிரி அது பிரம்ம எது தெரியுமா எதனத்திலிருந்து ஜெகத் தத்தனை உண்டாகிறதோ எதனிடத்தை ஜகத்து போய் சேருகிறதோ எதனாலே ஜகத்து ரட்சிக்கப்படுகிறதோ அது ஜகத்துக்கு காரணம் இதெல்லாம் பிரம்மத்துக்கு லட்சணம் அடையாளம் சொன்ன உடனே ஆட்சேபித்தான் இந்த அடையாளம் அத்தனையுமே தப்புடா ஏன் தெரியுமா அடையாளம் தப்பு சமாதானம் அவன் மொட்டையான கண்டகானா உடைக்கப்பட்டதான முண்டஹானா மொட்டையான பூர்ணசிந்தானா முழுக்கொம்புடைய பசுமாட்ட பார்த்து கொம்பே அச்சதான பாதிக்கொம்போடு கூடியதான முழுக்கொம்போடு கூடியதான பசு இப்படின்னு வச்சோம்னா பாதி கொம்போடு கூடியதான முழு கொம்போடு கூடியதான கொம்பச்சதான பசு கண்டோ முண்டோ பூர்ணசிங்கன்னா உடனே என்ன கிடைக்க தெரியுமா மூணு பசுமாடுகள் கிடைக்கும் இதுதான் பெரிய கட்டம் ஏன்னா மூணு ஒரே காலத்துல இருக்க முடியாது இல்லையா மொட்டையோட இருக்கிறதா பாதி கொம்பு கொம்பச்சதா கொம்பு உள்ளதா இருக்கவே முடியாது உடனே மூணு பசுமாடுகள் கிடைக்கும் இவன் என்ன ஆட்சேபிச்சானா நீ இப்ப என்ன சொன்னி எவரிடத்திலிருந்து உண்டாகிறதோ எவனால லட்சிக்கப்படுகிறதோ எவரிடத்தை லயிக்கிறதோ அது பிரம்மம் சொன்னீரா அப்ப மூணு பிரம்மங்கள் கிடைக்கும் இப்படிதானே லக்ஷணம் சொல்லும் இது தப்பு அதனால பிரம்மத்தை உபரிச்சத்தை வச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது ரெண்டாவது அக்ஷேமம் மூணாவது சொன்னா ஏன் ஒண்ணு இல்லையே நான் ஒரு மாதிரி லக்ஷணம் சொல்றேன் என்ன சொன்னானா சாமோ யுவா லோகிதாட்சா தேவதத்தா இதெல்லாம் வர ஒரே சப்தங்கள் அப்ப படிச்சு வச்சுட்டோம் தேவதத்தா தேவதத்தன் எப்படி இருப்பான்னு கேட்டான் கருப்பா இருப்பான் யௌவனமா இருப்பான் கண்கோட இருப்பான் லோகிதா தேவதத்தன் உடனே கேட்டானா மூணு தேவதற்கு கிடைக்கலாம் அப்படின்னா கைக்க மாட்டா ஏன் தெரியுமா ஒரே தாளத்திலே கருப்பா இருக்கலாம் இருக்கலாம் யவன பிராயத்தோடு இருக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை எப்ப தப்பு தெரிக்க வந்துடும் கருப்பான சிவந்த தேவதத்தன்பு தேவதப்பான உயரமான சிவந்த கண்களையுடைய தேவதத்தன் ஒன்னு தப்பில்லை ஏன்னா ஒன்னுக்கு ஒன்னு விரோதமே இல்லாத மூணு லட்சணங்கள் ஆஹ் விரோதம் இல்லாத பத்து லட்சணங்கள்லாம் தப்பில்லை ஒரே ஆள் தான் கிடைக்கும் ஆனா விருத்தமான லட்சணங்களை சொல்லக்கூடாது எப்பிரமணர் என்ன பண்ணார் விருத்தமான லட்சணங்க ஒண்ணும் இல்லையே என்ன நம்ம ஆட்சி அடிச்சா இருக்கேன் படைக்கிறாங்கிறீர் காக்கிறாங்கிறீர் அழிக்கிறாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நேர எதிர்மறையாம இருக்கு கடைக்கலாம் இங்க யாரை அழிப்பனா இத்தனை படைக்கிறதா இத்தனை மறைக்கட்டும் மொட்டை அடிக்கப்பட்ட பாதிக்கொம்போடு கூடிய முழுக்கொம்போடு கூடிய பசி மாடினார் என்ன சாமி தான் பித்தி பிடித்து பேசுறாங்க ஏன் சொல்றேன்னு கேட்டா சுவாமி சாதித்தார் ஷலலாமே போன வருஷம் தை மாசத்திலே முழு இந்த வருஷம் சித்திர மாசத்திலே பாதிக்கொம்பு இந்த வருஷம் தை மாசத்திலே கொம்பற்றது ஷெல்லாமா கூடாத்தானார் இதுவரை பார்த்தா ஆமா சலலாம் போட்டுருக்கேன் இதுல ஒண்ணு தப்பில்லையே முதல்ல முழுக்கொம்பு இருந்தது ஆறு மாசம் கழிச்சு பாதி கொம்பாக்கணும் ஆறு மாசம் அப்படித்தான் பிரம்மத்துக்கு வச்சுக்கணும் ஏன் தெரியுமா அது சிட்டிக்கிறதுங்கிறது காலம் வேறு அது ரட்சிக்கிறதுங்கிற காலம் வேறு அதை அழிக்கிறதுங்கிற காலம் வேறு மூணு வெவ்வேறு காலத்துல இருக்கிறபடியால் இந்த மூணு சேர்த்து மூணு பிரம்மங்களை சொல்லாது ஒரு பிரம்மத்தை தான் சொன்னோம் அதை உபனிஷத்திற்குள் புதிக்கும் ஜென்மாத்தியசைய ஜகத்காரணத்துவத்தை நிரூபிச்சு அடுத்து முடியும் அடுத்து தத்துவ சமன்பயாது புருஷார்த்தம் பிரம்ம உபாசனத்தால் அடைகிறபடியால் அடைய முடியும் என் முதல் நாள் அதிகரணத்தாலே வேதம் ஒன்ன வைச்சென்றுதான் பிரம்மத்தை எழுதிய முடியும் வேற எதனால் அறிய முடியாது நிரூபித்தார் திரும்ப தெரியுமா எனக்கு உன் வேதமும் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது உன்னை காண்பதோர் ஆசையினால் உன்னை ஆசையில வந்துவிட்டேன் திருவங்களுடைய உங்க பின்னாடி வரப்போறவர்தான் இத்தனை சமப்பட்டுதான் ஜீவாஷியத்துல என்ன வேதத்தை வச்சுதான் தெரிஞ்சிக்க முடியும்னு நீர் என்ன பார்த்தா ஒண்ணு தெரியாது நோயை பட்டுந்து உன்னை காண்பதோர் ஆசையினால் உன்னை பார்த்துடனும்னா என்ன அர்த்தம் இத்தனை வேதங்களால நான் பகவான தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் அத்தனை பிரம்மத்தபதி ஆனா நம்ம திருவண்ணுடைய எப்படி தெரியுமா பிரத்யமா விளக்காக குன்றின் பேரை எந்த கிடையாது எதிர்பார்க்கிறது தன்னை தெரிவித்துக் கொள்ள திருவேங்க தவிர மற்ற எல்லா விபதேசமான வேதத்தை எதிர்பார்ப்பர்கள் திருவேங்க வேதத்தை எதிர்பாராமசமாக இருக்கிறான் என்ன காரணம் உதவியும் இல்லாமல் தெரிவிக்கிறார் திருமலை உரிமையானா அதிதீயான திருமலை அப்பந்தான் உடனே எழுதினார் திருமலை உரிமையானா எல்லா விபதேசத்திலையும் சில பேர் போய் சேவிக்கலாம் ஆனா எல்லாருக்குமாக மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் வைப்பாக சக்ஷர் தேவானாமகம் அர்த்தியானா கண்ணாவான் என்ன மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் இவ்வுலகம் அவ்வுலகம் எல்லாருக்குமாக சிவசாதிக்கிறானே பகவான் திருவேங்கண்மையான் ஒருத்தன் தான் அப்ப எல்லாருக்கும் நிக்கிற திருமலா நீ நோய் எப்படி என்ன செய்திக்கு வந்து எப்படி பார்த்துடுவேன் பார்த்துடுவேன் கேட்டியே திருமலை உண்மையா என்ன எழுதியிருக்காப்பார் எல்லாரும் எல்லாருக்குமா நீ நிற்கிறான்னு எழுதினாலா அதனாலதான் நானும் உன்னிடத்துல வந்து சேர்ந்திருக்கேன் உன்னை காண்பதோ ராஜினார் திருக்குறந்தாண்டா திருவென்தாண்ட பார்த்தோம்னா மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா இன்னும் வள திருவேங்கனா மந்திரம் அமரும்படியா கூத்தாடினா பகவானுக்கு இந்த கூத்தாடுவது ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணனா திருவண்ணம் கொட கூத்துன்னு ஆடுவான் திருங்க அதுக்குன்னு பாடினா எல்லாம் மகிழ பரகறங்க இழுப்புற பறைப்பறைன்னு ஒரு வாத்தியத்தை கட்டிக்கணும் ஆடுறதே ஒரு தனியாடுது இந்த கையில ரெண்டு மூணு குடம் வச்சுக்கலாம் இந்த கையில ரெண்டு மூணு குடம் வச்சுக்கலாம் இப்படி போறதுக்கான இப்போ அந்த குடத்தை அது அப்படி ஆகாசத்துல இப்படி போய் போயிட்டு போட்டு வரும் எந்த குடமும் கீழே விட கூடாது அப்படின்றே இருக்கணும் நம்ம கடைக்கோடியெல்லாம் ஆடுவா அந்த நாள்ல தூக்கி போட்டாங்க அப்படியே போயிட்டு போய்டுவோங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவனா கண்ணன் அந்த ஆடத்துக்காக கடன்பர்கள் எல்லாம்கிட்ட பகங்க வந்த ஆட வாரவர்கள் எல்லாருக்கு சென்னை விற்பனையால் எல்லாரும் கண்ணன் சந்தையில் ஆட ஆரம்பிச்சுட்டான் பெண்ணே வான்னு கூட்டா பறகான பாக்க வந்துட்டான் கண்ணன் ஆடத்துக்காக ஆரம்பிச்சானா மந்திரம் அ கூத்தாடி மகிழ்ந்தாய் மந்திரம் அரும்படியாக மந்திரத்தில் இருக்கா பார்த்து எப்படி தெரியுமா கூத்து முடிஞ்சு கண்ணன் களை போயிட்டான் போன அப்புறமா மந்திரம் அமரும்படியாக நடந்திருக்காங்க அழிமனவான நம்பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டுபிடிப்பாடும் அவ்வீதியை எழுந்து விடுகிறா போலேயே எப்படி தோத்தம் அளிக்குமோ அதே போல மன்னர் அர கூத்தாடி மகிழ்ந்தாய் இந்த நபெருமாள் புறப்பா அற்புதமா பத்து நாள் நாள் வரும் பார்த்தாசனையா டிராவல் இருக்கும் உத்தரவிதவர்கள் ராமல் இருக்கும் அப்பளவு தூரம் பொன்னி சூழ்நிலையா அத்தனை பேர் அந்த அதே போல இங்கே தெரிவித்தார் மன்னவராக கூடுத்தாரி உத்தார் எல்லாரும் பார்த்தா மண்ணை கூத்த முடிச்சு தடை போயிட்டான் பார்த்தவா மட்டும் இன்னும் அந்த இடத்தையே பார்த்து பண்றாங்க